அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜீவகாருண்ய ஒழுக்கம் அறிமுகம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்றும் அற்றார் அழிபசி தீர்த்தல் புலால் மறுத்தல் இவ்விரண்டையும் வற்புறுத்தி இந்நூலை திரு அருட்பிரகாச வல்லற்பெருமான் அவர்கள் எழுதி அருளினார்கள் இருபத்து மூன்று ஆயிரத்து எண்ணூற்று பிரபவ வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமையன்று வடலூரில் நிகழ்ந்த தருமச்சாலை தொடக்க விழாவில் இன்னூல் எழுத பெற்றிருந்த வரையில் படித்து விளக்க பெற்றது ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூன்று பிரிவுகளாக உள்ளது மூன்றாவது பிரிவு முற்று பெறவில்லை பெருமானார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மிக விரிவாக ஏழு பிரிவில் எழுதி உபதேசித்ததாக கேள்வி மற்ற பிரிவுகள் கிடைக்கவில்லை இந்த அரிய அற்புத நூலை அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக நன்றி